கால சங்க வேண்ட இந்த காலத்தை அந்த காலத்தை பற்றி பேசப்படாது கூடாது பொய்யும் நீர் சொல்ற அந்த காலத்தில் இந்த காலம் நீதியான காலம் நேர்மையான காலம் இன்னும் சொல்றேன் அந்நியர்கள் நமையாண்ட நம்மை நாமே ஆண்டு கொள்வதாலம் பேசுவதற்கும் உரிமையற்றது அந்த காலம் பிரச்சார பெருமையுற்றது இந்த காலம் மனுஷன மனுஷன் ஏற்றுக்கொளைச்சது அந்த காலம் அது அந்த காலம் ஆமா மடமை நீங்குவது உடமை கோருவது இந்த காலம் நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் அது எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம் மனுஷன மனுஷனை ஏற்றுக்கொளைச்சது அந்த காலம் மரபதி இங்கு ஒரு மழை வருமென்றே மந்திரம் ஜபித்தது அந்த காலம் அது அந்த காலம் மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் ஆமா மருத மருதை ஏற்றுக் கொலை அந்த காலம் படமீங்கு போது புறமை கோருவது எந்த காலம் பெருந்த அந்த காலம் அது அந்த காலம் மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம் ரோபது கண்ணை அந்த காலம் ஆமா அந்த காலம் அது அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம் பெண்ணை சுட்டுப்படுவான் இந்த காலம் படிப்பது படிப்பது பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் பக்தி அந்த காலம் படிப்பு இந்த காலம் கட்டி தீட்டுவது அந்த காலம் குத்தி தீட்டுவது இந்த காலம் பெண்ணை பேயண பேட்டி என இப்படி உட்காருங்க நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்யறதுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் போதும் போதும்